தேவனுக்கு பயமுண்டாவதாக ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிராமிடத்தில் வந்து மில்காலும் உன் சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யாரென்றால் முதல் பெயரான ஊட்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ் ஆறாமுக்கு தகப்பனாகிய முவேல் கேசேர் ஆசோ பில்தாஸ் இத்லாப் பெத்வேல் என்பவர்கள் பெத்வேல் ரெபேகாலை பெற்றான் என்று அறிவித்தான் இங்கு ரவைக்காலை குறித்த செய்தியை இந்த தாய்மார்களுடைய இந்த கூடி வருகையிலேயே தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டுகள் இந்த சிறிகள் என்று ஏற்கனவே சிஸ்டர் சொல்லிவிட்டு போனதுனால அதை நாங்கள் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டோம் பின்பு என்ன நடத்த வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை நாங்கள் ஒருவருக்கொரு பேசினோம் என்ன செய்யலான்னு நாங்கள் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இப்படியே தான் ரெண்டோர் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருந்தோம் எதையும் இல்லை ஆனால் அந்த ஜனவரியிலே ஒரு அந்த ரெபைக்காலுடைய வார்த்தைகள் சர்ச்சைகளாக அது வந்துச்சு அதுக்கு பின்பும் என்ன பண்ணலாம் என்பது தான் ஆலோசனை அப்போ அந்த ரெபைக்கால் வந்து ஜனவரி மாதம் அந்த ஆரம்பத்தில் வந்ததினால தொடர்ந்து ரெபைக்காலை நான் பேசலாம் என்ற முடிவிலே இதோடைய ஆலோசனை பிரகாரம் ரேபேக்காலை நாம் இந்த தாய்மாருடைய கூடி வருகையிலே இந்த வருஷம் முழுவதும் கேட்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் ஆதிகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதும் ரெபேக்காளுடைய முழு ஜீவிய சரித்திரத்தின் உண்மைகளை உபதேச ரீதியாக நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த நான்கு மாதங்கள் முன்னுரையாக இந்த ஈஷாக்கி பலி செலுத்தி முடித்த பின்பு ஒருவன் ஆப்ரகாம் இடத்திலே சொன்ன செய்தி ரெபேக்கால் ஈசாக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த முன்னுரை செய்தியாக நாம் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கோம் இதிலே ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து முப்பத்திரெண்டாம் வசனம் முடிய இது ஆதி சரித்திரம் இந்த சரித்திரத்தில்தான் இந்த ஆயத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலே ஆறு பகுதிகளை நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாவதாக தேராகு என்ற மனிதனின் எழுபது வயது என்ற ஒரு பகுதி அவருடைய மூன்று குமாரர்கள் என்பது எழுவது மனிதனுடைய ஆயுத நாட்கள் முடிவுக்கு பின்பு ஒரு ஒரு பிறப்பு உண்டாகிறது ஒரு முடிவுக்கு பின்பு நிச்சயம் தொடர்கிறது என்ற இடத்திலே இந்த மூன்று குமாரர்கள் ஆவி ஆத்மா சரீரம் என்ற இடத்திலே திருத்த தேவனோடு இவர்கள் இணைகிறார்கள் என்ற ரெண்டாவது குறிப்புக்கு பின்பு மூன்றாவதாக இந்த ஆறான் வந்து ஜென்மபூமியிலே அவன் மறித்து போய்விட்டான் ஆப்ரகாம் அங்கு அபிரகாம் தேராவுடைய குமாரர்கள் ஆப்ரகாம் அந்த மூன்று குமாரங்கள் வரிசையாக மறிக்கலை ஆறான் நாகோரு ஆபரகாமுக்கப்புறம் நாகோரு நாகோருக்கு அப்புறம் ஆறான் என்ற வரிசையில் இல்லாதபடி அந்த ஜென்மபூமியிலே மறித்து போனது ஒழுங்கினுடைய தடுமாட்டம் என்ற அந்த மூன்று குறிப்பையும் கடந்த நாட்கள் நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம் நான்காவது குறிப்பு இந்த ஆபிரகாமும் இந்த நாகோரும் பெண் கொண்ட இடத்திலே அவர்கள் இருந்த விஷயங்கள் அதற்கு பின்பு தேராகு தன் குமாரனாய் ஆப்ரகாம் மருமகள் பேரனை கூட்டிக் கொண்டு காணாந்தேசத்துக்கு போகப் புறப்பட்டான் அவர்கள் காணாந்தேசத்துக்கு போவதற்கு முன்பாக அந்த தேராகுடைய மரணம் என்ற இடத்திலே அதுக்கு பின்பு தான் தேவன் ஆபருகாமின் சாராளையும் அழைக்கிறதாக நாம் கற்றுக்கொள்கிறோம் எனவே மூன்று குறிப்புக்கு பின்பு தொடர்ச்சியான மூன்று குறிப்புகளை இன்றைக்கு நாம் கற்று நாம் முடிக்க வேண்டும் அதில் ஆபிரஹாம் பெண் கொண்டான் என்ற இடத்துல சாராள் அதை ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்பது நான்காவது குறிப்பு ஐந்தாவது குறிப்பு ஆபிரகாம் ஈசாக் யாக்குபு என்ற இவர்கள் இந்த நாகோருடைய குடும்பத்திலே பெண் கொள்கிறார்கள் என்பது இந்த சகோதரர்கள் இருவரும் இணைகிறார்கள் என்பது ரெண்டாவது குறிப்பாகவும் மூன்றாவதாக இவர்களை தேராகு கானாந்தேசத்துக்கு அங்கு கொண்டு போக புறப்பட்ட அந்த வெளிச்சத்திலே இந்த தேராகு என்ற ஒரே மனிதனுடைய இரத்தத்துக்குள்ளாக அனைவரும் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுகிறார்கள் என்பது ஆறாவது பிரிவு எனவே இந்த மூன்று பிரிவையும் இன்றோடு நாம் கற்று முடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அந்த நான்காவது பிரி குறிப்பு என்பது இந்த ஆபிரஹாம் சாராள் பெண்கொண்ட இடத்திலே ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது சனத்தில் ஆபிரஹாம் ராஜாவை பார்த்து சொல்கிறான் அவள் என்னுடைய தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்று ஆப்ரஹாம் சொன்னது எழுதப்பட்டிருக்கு ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் சரத்தை வாசிப்போம் அவள் என் சகோதரி என்பது மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமார்த்தி என் தாய்க்கு குமார்த்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் இங்கு ஆபரகாம் தேசாந்தரியாக தெரிந்து கொண்டு வந்த நேரத்திலே ஆபரகாமையும் சாராளிந்தேவள் அழைத்த இடத்துல அவளுக்கு பிள்ளை என்னமில்லை அவள் மலடியாக இருக்கிறாள் ஆனால் போராட்டங்கள் மிகுதியாக வந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனையிலே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் அழைக்கப்பட்ட இடத்திலே வாக்குத்தத்துவம் அவளுக்கு உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் போராட்டங்கள் தொடர்ந்து தேசாந்தரியாக தெரியக்கூடிய இடத்துல வந்தாலும் அவள் என்னுடைய தகப்பருக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்று அபிரகாம் இந்த ராஜாவிடத்திலே பெலிசனுடைய ராஜாவிடத்திலே அறிக்கை எடுக்கிறதாக படிக்கிறோம் இந்த சாராய் வந்து தேராகுடைய குமாரதி என்பது உண்மை ஆனால் இந்த ஆபரகாமுடைய தாய்க்கு அவள் குமாரத்தையா இல்லை ஆபரகாமுக்கு தேராக தகப்பன் என்பது உண்மை இந்த சாராய்க்கும் தேராக தகப்பன் என்பது உண்மை ஆனால் இந்த ஆபரகாமுடைய தாய் வேறு இந்த சாராயுடைய தாய் வேறு என்பதை ஆபிரகாம் இங்கு அறிக்கை எடுகிறதை நான் படிக்கிறோம் ஈஸா கிட்ட விஸ்மவேல் எங்கள் அப்பாவுடைய பையன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் அம்மாவுடைய பையன் அவன் அல்ல அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் மூவரும் தான் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல அந்த எங்கள் அப்பாவுக்கு பிறந்த அந்த விஸ்மவேலை எங்கள் அம்மாவுக்கு பிறக்காத என்னோட அம்மாவுக்கு பிறந்ததினால அவனையும் அவன் குமாரனையும் நாங்கள் பொறுமையை தள்ளுகிறோம் எங்கள் இடத்திலே ஆப்ரஹாம் ஈசாக்கு சாரால் மூவரும் ஒன்றாக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பது இந்த நான்காவது குறிப்பாக இருக்கிறது இதைத்தான் இங்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் பிரச்சனைகள் ஏன் வருகிறது ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த இடத்திலே தான் அங்கு அது ஒரு சரியான ஒழுங்குக்குள் கொண்டு வரப்பட முடியும் என் தகப்பனுக்கு அவள் குமாரத்தியாக இருந்தாலும் சகோதரி தான் ஆனால் மனைவி என்ற இடத்திலே அவள் என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்ற இடத்திலே மனைவி என்ற ஒரு விளக்கத்தை ஆபிரகாம் கொண்டு வருகிறான் எங்கள் தாய்க்கும் எங்கள் தகப்பனுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்தோம் என்பது இவர்கள் வரும் சகோதரி அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை மனைவி என்ற இடத்துலே என் தாய்க்கு அவள் குமாரத்தை அல்ல என்ற இடத்துல அவள் மனைவி என்ற அறிக்கையிலே அங்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நான் படிக்கிறோம் எனவே ஈஷாக்கிடத்தில் கேட்டால் இஸ்மவேல் என்பது என் தகப்பனுக்கு பிறந்தவன் என்பது உண்மை ஆனால் என் தாய்க்கு அவன் பிறக்கவில்லை என்ற இடத்துல என் தகப்பன் என் தாய் நான் மூவரும் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என் தகப்பனுக்கு இஸ்மல் பிறந்தாலும் என் தாய்க்கு அவன் பிறக்காத இடத்துல வேறொரு தாய்க்கு பிறந்ததினாலே அந்த தாயும் அவனையும் நாங்களும் என் தாயும் சேர்ந்து எங்கள் அப்பாடத்தில் சொல்லி புறம்பை தள்ளுகிறோம் என்ற இடத்தில்தான் எங்கு உண்மையை உறுதியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் தாய்மார்கள் கற்றுக்கொள்வதிலே அங்கீகரிக்கப்படுவது எது என்பதை இந்த நான்காவது குறிப்பிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களாக இருக்கிறேன் அதைத்தான் இந்த கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது அதை சரியான உபதேசத்துக்களை பவுல் கொண்டு வருகிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்கள் ஆப்ரகாமின் சந்ததியாகியும் வாக்குத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வேண்டும் அப்போது வாக்குத்தின் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆபிரகாமின் சந்ததியாக வர வேண்டும் ஆபிரகாம் பெற்றெடுத்திருக்கிறாரா சரி அதுதான் உண்மை ஆனால் தாய் வந்து சாராளாக இருக்க வேண்டும் ஆனால் தாய் ஆகாராக இருந்தால் அதை புறவே தள்ளக்கூடிய இடத்தில் இருக்க இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கலாத்திய நான்காம் அதிகாரம் முழுவதும் போல் அதை விஸ்திரிக்கிறதாக நான் படிக்கிறோம் தகப்பன் கரெக்டு நீங்கள் கிறிஸ்துடையவர்கள் ஆனால் ஆபிரகாமம் சந்ததியில் நீங்கள் என்ட்ரீ பண்ணி சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த சுதந்திரம் நித்திய சுதந்திரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் என் தாய்க்கு நீங்கள் பிறந்தால் தான் நீங்கள் சுதந்திரம் என் தாய்க்கு பிறக்காதபடி என்னொரு தாய்க்கு நீங்கள் பிறந்தால் உங்களுக்கு சுதந்திரம் அல்ல என்பதை நான்காம் அதிகாரம் முழுவதும் அங்கு பவுல் ஞான அறுத்தமாக நான் படிக்கிறேன் சிறுவீலர்கள் சிறவேல்கள் அல்லாமல் போனதின் காரணம் சுதந்திரவாளிகள் இருந்தாலும் சுதந்திரம் அவர்களுக்கு இல்லை என்ற நஷ்டத்துக்கு காரணம் தகப்பனுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் தாய்க்கு அவர்கள் இல்லை என்ற இடத்திலே அவர்கள் இஸ்ரவேல்கள் என்றாலும் இஸ்மவேல் என்ற இடத்திலே ஞான அழுத்தமாக கொண்டு வரப்படுகிறதை நான் படிக்கிறோம் இவர்கள் ரெண்டு ஏற்பாடுகள் புதியற்பாடு என்பது சாராள் பழைய ஏற்பாடு என்பது ஆகார் சிறவேலர்கள் ஆப்ரகாமின் சந்ததியாக இருந்தாலும் அவர்கள் புதியற்பாடாக கொண்டு வரப்படாதபடி பழையற்பாடாக கொண்டு வரப்பட்டு அவர்கள் தள்ளப்பட்டதன் காரணம் அவர்கள் ஆப்ரகாமுக்கு பிறந்தாலும் சாராளுக்கு பிறந்த இடத்திலே இஸ்ரோவேல்களை கொண்டு ஆகாருக்கு பிறந்த இடத்திலே ஞான அர்த்தமாக கொண்டு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் அவங்களை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது அவங்களை புறமே தள்ள வேண்டும் என்ற இடத்தில்தான் நான்காம் அதிகாரத்திலே பவுரவர்களை கொண்டு வருகிறதாக நான் படிக்கிறோம் அவர்கள் அங்கீகாரத்துக்குள் கொண்டு வரவில்லை ஆப்ரஹாம் சாராள் மூலமாக ஈசாக்கை பெற்றெடுத்தாலும் அவன் பால் வரைக்கும் அவன் எதையும் பேசிக்கொண்டு தெரியலாம் இஸ்மேலுக்கு அவன் பால் மறந்து அவன் குமாரன் என்ற இடத்திலே அவன் கொண்டு இடத்திலே அவனை தள்ளு என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதை நான் படிக்கலாம் அதேத்தான் கலாத்தியர்கள் சொல்கிறான் நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை தான் இஸ்மவேல் சாராலும் இருக்கிறாள் ஆனால் நீங்கள் குழந்தை நீங்கள் அடிமைதான் நீங்கள் குமார என்ற இடத்துல வளர்ச்சி பெறாவிட்டால் நீங்கள் சுதந்திரம் கிடைக்காது ஆபிரகாமின் சந்ததி என்பதிலே அந்த கலாத்தின் மூன்று கடைசியில் சுதந்திரம் இஸ்மவேலுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் அந்த சுதந்திரம் எப்போது உறுதிப்படும் என்றால் சாராளுக்கு பிறந்தால்தான் உறுதிப்படும் அவன் ஈசாக்கு வளர்ந்த இடத்துலே அந்த சுதந்திரம் ஈசாக்குரியதாக போன இடத்துல இஸ்மவேல் அது வரைக்கும் எதையாவது பேசிட்டு தெரியலாம் என்பதைத்தான் கலாத்திய நான்கு முதல் ஏழு வசனத்திலே அவன் புத்திரனாக இருக்கிறானா இல்லை இல்லை உன் புத்திரன் உன் ஏக புத்திரன் உன் உன் உன் புத்திரனை பலியிடுன்னு சொன்னால் அதில் இஸ்மவேலும் இருக்கிறான் இஸ்மவேலும் குமாரன் தான் ஆதிகம் இருபத்தைந்து அங்கு ஏழு எட்டு ஒன்பதிலே ஆபிரகாடைய குமாரனாகிய யூஸ்மவேலும் ஈசாக்கும் ஆபிரகாம் அடக்கம் அணினார்கள் ஈஸ்மவேல் ஈசாக்கு இருவரும் ஆபரகமுடைய குமாரர் ஆனால் உன் புத்திரன் உன் ஏக உன் நேசகுமார் என்றால் ஈசாக்கு தான் ஆதி ஆகும் இருபத்தெண்டு உன் புத்திரன் என்றால் ஈஸ்மவேலும் புத்திரன் தான் உன் ஏக என்றால் யூஸ்மவேல் அல்ல ஈசாக்கு தான் அவன் ஒரு என்ற இடத்திலே உறுதிப்பட்ட இடத்துல அந்த ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் இடமில்லை என்ற இடத்துலே என் தகப்பனுக்கு அவள் குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்ற இடத்திலே புறம்பே தள்ளப்பட்டதை இங்கு நாம் படிக்கிறோம் அப்போது இப்படி தான் அங்கு ஈசாக்கிடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும் அதில் தான் இஸ்ரவேலர்கள் இஸ்ரேவேல் அல்லாமல் போனார்கள் இஸ்ரவேலர்கள்தான் அபிரகாம் சாராய்க்கு பிறந்த ஈசாக்குடைய சந்ததி தான் அவர்கள் ஏன் இல்லாமல் போனார்கள் அவங்க வேறு தாய் என்ற இடத்துலே ஞான அர்த்தமாக போ விளங்கு தள்ளி விடுகிறாரு அவர்களே அங்கே ரொம்ப ரொம்பதாம் அதிகாரத்தில் அங்கு ஏழு எட்டு ஒன்பது வசனத்திலே டைம் இல்லை அவர்கள் ஆபரகமின் சந்ததியாக இருந்தாலும் ஆபரகமாக பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிள்ளைகளில் ஈசாக்கு சந்ததி விளங்கும் இசாக்குடைய தாயும் இஸ்மையலுடைய தாயும் ஒன்றல்ல தகப்பன் ஒன்று தாய் ஒன்றல்ல என்ற இடத்திலே அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அவங்க வாக்கு தத்துவத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை பவுல் அங்கு ரோம் ஒன்பதாம் அதிகார இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர் அல்லாமல் போனார்கள் என்பதற்கு தகப்பன் ஒன்று தாய் ஒன்றல்ல என்ற இடத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார் என்பதை ரோம் ஒம்பது முதல் ஒம்பது வசனத்திலே அவர் குறிப்பிட்டு சிறவியலுக்காக மனவேத துக்கம் என்ற இடத்திலே ஓலமிடுகிறதை பவுளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் அதைத்தான் நாம் முதல் குறிப்பிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இதை இன்னொரு கருத்திலே அநேக உபாத்திமார்கள் உங்களுக்கு இருக்காங்க தகப்பர்மார் இல்லையே இந்த உபாத்திமார்கள் என்பது நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஆகார் என்ற அந்த அடிமைத்தனத்தை காட்டுகிறது என்பதை கலாத்திர மூன்றாம் அதிகாரம் அந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்களே அதை அதை மாத்திரை வாசிக்கலாம் உபாத்தியின் கீழ் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் கலாத்தியார் மூன்று இருபத்தி நாலு நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்தவத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாயிருந்தது உபாத்தி தான் நியாயப்பிரமாணம் அநேக உபாத்தியமார்கள் இருக்கிறார்கள் சட்டங்கள் பேசுவாங்க அங்கே போகாத இங்கே போகாத உபாத்தியமார்கள் வாத்தியார்கள் இருக்கிறாங்க தகுப்பர்மார்கள் இல்லையே எனவே நியாயப்பிரமாணம் என்பது உபாத்திமார்கள் என்ற வார்த்தையிலே போல் குறிப்பிடுகிறார் தவுப்பெருமார் இல்லையே என்பது புதிய பாட்டிலே அந்த நூற்றி தான் தாவப்பெருமார்கள் அப்போசல்களை தான் நமக்கு தாவப்பெருமார்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் காலத்தில் அங்கு ஆட்டுக்குட்டியானவரோடு நூற்றி நாற்பத்தி நாமம் நேற்றியிலே தரிக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் இருக்கக்கண்டே என்று தரிசனத்திலே யோகமான அப்போசலம் காண்கிறார் அவர்கள்தான் பிதா அவங்க தான் தகப்பன்மார்கள் அப்போசலர்கள் பன்னிரெண்டு என்று பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரம் தான் தகப்பன்மார்கள் வாத்தியார்கள் இருக்கலாம் ஆனால் தகப்பன்மார்கள் இல்லையே என்பது தெய்வனுடைய ஊழியர்கள் அப்போசல்களே நமக்கு தவப்பெருமார்கள் சட்டாம்பிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க வாத்தியார்கள் சட்டாம்பிகள் அது புரோஜனமில்லை தவப்பருமார்கள் தான் நமக்கு முக்கியத்துவம் என்ற இடத்துலே எங்கள் பவுல் கொண்டு வருகிறதை படிக்கலாம் எனவே தகப்பருமார்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் அது அப்போசலர்களை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் வாத்தியார்கள் இருக்காங்க சொல்லிக் கொடுக்கலாம் சிறுவர் பிள்ளை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் சொல்லித்தருவார்கள் பிள்ளைகளுக்கு எனவே தகப்பருமார்கள் என்ற இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இடத்திலே அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆபரகாம் நம் எல்லோருக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்டது நமக்கு தாய் என்பது மேலான எரி அவள் சாராளை நமக்கு தாயாக தெய்வ நமக்கு அவளே நம் எல்லாருக்கும் தாய் கலாயத்தி நான்கு இருபத்தாறிலே ஆகார் நமக்கு தாயில்லை சாராளை நமக்கு தாய் நம்மட தகப்பனை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு நெற்றியிலே நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் என்ற அப்போசலை உறுதிப்படுத்தி கொண்ட இடத்திலே தகப்பன் நமக்கு இருக்கிறார்கள் தாய் என்பது மேலான எரிசிலையும் தான் நமக்கு தாய் அது ஏசி ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்திலே அவள் மலடி வாழ்க்கைப்படாதவள் கற்பதனைப்படாதவள் என்ற இடத்துல அநேக பிள்ளைகள் பெற்றாள் அவள் அனாதை என்னிடத்திலே நமக்கு மேலான எரிசிலை என்ன இடத்தில் நாம் இருக்கிறோம் விசுவாசிகள் மேலான எரிசலையமாக புதிய அரிசிலையமாக பரமரிசலமாக இருக்கிறார்கள் எவரின் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பரமரிசிலை வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தொன்று ரெண்டு புதிய அரிசிலை கலாத்திய நான்கு இருபத்தாறு மேலான எரிசிலை இந்த மூன்று வார்த்தையிலே எரிசிலேம் குறிப்பிடப்படுகிறது அதுதான் நமக்கு தாய் அந்த அனுபவம் மேலான எரிசலேம் என்பது பூமிக்குரிய அனுபவத்திலே நாம் அல்ல புதிய எரிசிலேம் என்பது பழைய அனுபவத்திலேயே நாம் அல்ல பரமையொரு சிலை என்பது அது பரம என்பது அது முக்கியத்துவம் பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரனே இவரையர் மூன்று ஒன்று அதான் பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர் நாம் அறிக்கப்படும் அப்போசலரும் பிரதான ஆசாரியனும் இயேசுவை கவனித்து பார் இயேசு ஒரு அப்போசலன் இயேசு ஒரு ஆசாரியன் மரியாளுடைய குமாரன் அல்ல தாவியுடைய குமாரனும் அவர் அல்ல அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு மரியாதை உட்குமாறு நல்ல அது விழுந்து போன சபையை காட்டுகிறது தாவிருட குமாரும் நல்ல அது இஸ்ரேவேல் ஜனங்களை காட்டுகிறது ஏசு ஒரு அப்போசலன் ஏசு ஒரு ஆசாரியர் அவர் அப்போசலனாக இறங்கினார் அவர் ஆசாரியனாக ஏறி இருக்கிறார் இதுதான் பரமழைப்பு இந்த பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர் அங்கு பிலிப்பியர் மூன்று பதினாலு பதினைந்திலே பரமழைப்பின் பந்தயப் பொருள் அந்த லக்கை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் தேறினேன் என்றதில்லை நான் ஆசையாய் தொடர வேண்டும் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி ஆசையாய் தொடர வேண்டும் என்ற இடத்துல ஒரு லக்கு இருக்கிறது என்று பிலிப்பியர் அங்கு மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வருஷத்திலே போல் குறிப்பிடுகிறார் அதற்கு அங்கு எவரையர் பதினோராம் அதிகாரத்திலே அங்கு ஒரு பரமதேசம் நமக்கு இருக்கிறது விட்டு வந்த தேசமல்ல சுயதேசமல்ல ஒரு பரமதேசம் நமக்கு இருக்கிறது என்று அந்த பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார் அதுதான் பரம வாசஸ்தலம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் அங்கு முதல் மூன்று வசனத்தில் இந்த கூடாரத்திலே பாரசம் வந்தாலும் பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்க வேண்டும் அதுதான் எப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே உள்ள பரம எருசுலேம் இந்த பரம எருஸ்லேமுக்கு ஒரு பரம அழைப்பு இருக்குது பரமழைப்பின் பந்தயப் பொருள் இருக்குது அந்த பரம தேசம் இருக்குது பரமவாசலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை இருந்தால் நான் பரம எருசுலேம் என்பது எப்பரேயர் மூன்று ஒன்று அங்கு எப்பரையர் பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பிலிப்பியர் மூன்று பதினாலு எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அங்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ரெண்டு குறைந்தையர் ஐந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் எனவே இந்த ஐந்து பகுதிகளிலும் பரம வார்த்தை என்னொரு தர சொல்கிறேன் எபரையர் மூன்று பிலிப்பியர் மூன்று பதினான்கு ரெண்டு குறைந்தையர் ஐந்து முதல் மூன்று வசனங்கள் எப்ரேயர் பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வசனங்களிலே பரம என்ற வார்த்தை இருக்கிறது அதுதான் தகப்பன் ஒன்று தாய் ஒன்ற இடத்திலே அந்த நான்கு குறிப்பிலே அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி தாய்க்கு குமாரத்தி அல்ல என்ற பிரச்சனை தீரக்கூடிய உண்மையாக இருக்கிறது ரைட் ஐந்தாவது குறிப்பு என்பது இந்த ஆபிரகாம் சாராள் இவர்களுடைய சந்ததியார் இந்த அவர்கள் இந்த ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மில்கால் மூலமாக பெற்றெடுத்த அந்த குடும்பத்துக்கு நாகோர் குடும்பத்துக்கு அவங்க இணைகிறார்கள் ஆப்ரஹாமுடைய குடும்பம் நாகோர் குடும்பத்தோடு இணைகிறது இந்த ஆரோன் வந்து அது சட்டத்தில் நிலை குலைஞ்சிட்டு அவுட்டு இப்போ ஆபிரஹாம் குடும்பமும் நாகோர் குடும்பமும் இணைகிறார்கள் என்ற பூர்வீக சரித்திரம் இந்த ஆப்ரஹாம் குடும்பம் என்பது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பதுதான் அங்கீகாரம் அவர்கள் எப்பரே பதினோராம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து பதினோரு பன்னெண்டு வசனத்து பிரகாரம் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் கூடாரத்தில் வாழ்த்தாங்க மேலே ஒரு கட்டடம் கட்டுகிறது பெரிய சீமான்கள் பிரபுக்கள் ஐஸ்வர்யவான்கள் அவங்க இந்த பூமியில் வாழலை பூமியில் நிலை இல்லை பல்லகுத்திலே ஒரு கூடாரம் கட்டுகிறார் என்ற இடத்துல கூடாரத்தில் வாழ்ந்தார்கள் என்பது ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோவுடைய நிலை இவர்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரன் நாகோருடைய குடும்பத்திலே பெண் கொள்ளுகிறார்கள் முழு முழு ஈசாக்குக்கும் நாகோர் குடும்பம்தான் யாகோபுக்கும் நாகோர் குடும்பம்தான் எனவே ஆப்ரஹாம் தன் சகோதரனாகிய நாகோரு குடும்பத்தில் சம்பந்தம் கலந்து தன் குமாரனாகி ஈசாக்குக்கும் யாகோபுக்கும் பெண் கொண்டு அவர்கள் ரெண்டு ஒன்றாக்கப்படுகிற இடத்திலே அவர்கள் வருகிறார்கள் இரண்டு சகோதரர்களை இணைகிறார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு என்பது இந்த பூமியில் அல்ல பிதாகுமாரன் பர்சுத்தாவியார் என்ற திருத்தவ தேவனிலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பிதாகுமாரன் பர்சுத்தாவியான் அவருக்கு இந்த ஆபிரகாம் இந்த ஈசாக்கு யாக்கோபு இணை என்ற இடத்துல அவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அவங்க இந்த பூமியிலே இல்லை அவங்க முகத்தை கடவுள் எப்போதும் பார்க்கிறார் அவங்க அந்த யாத்திரையாக முப்பத்திரெண்டில் செய்த அக்கிரமங்கள் அப்படியே பழக உடச்சிட்டார் இந்த பாவம் மன்னிக்கப்படாது என் பேராக கிருக்கும் அப்படின்னு யாத்திரையாக முப்பத்திரெண்டில் சொன்ன இடத்துல அவர் என்ன நிலையில் இருந்தார் என்பதை உபாக ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து ஒரு ஜபமாக அதை ரீகலெக்ட் பண்ணுகிறார் ரெண்டாவது அதை சொல்லுகிறார் நான் எப்படி கிடந்தேன் அப்படின்னு விவாகம் ஒம்பது இருபத்தஞ்சிலிருந்து சொல்லுகிறான் அது சொல்ல இடத்துல ஆண்டவரே அவங்கள பாராதையும் அவங்களோட அக்கிரமும் அவங்களோட ஆகாமியோ ஒன்றையும் நீர் பார்க்கக்கூடாது அவங்கள்தான் அவங்க சுதந்திரம் நீர் ஆபிரகம் ஈஷா கேக்கக்கூடிய முகத்தை பாரும் அந்த ஜபத்தை கேட்டுதான் உங்களை வைத்தேன் என்று சொல்கிறேன் தெய்வன் ஆப்ரங்காம் ஈசாக்கியாக்கூடிய முகத்தை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர் இருந்தார் அதுதான் வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் பற்றற்று வாழ்ந்தால் உங்கள் முகத்தை பார்ப்பார் உலகத்தில் யார் யார் ஒன்றுமே வேண்டாம் என்ற நிலையிலே ஒன்றும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் அது கூட இல்லைனே பவுல் சொல்கிற அப்போ சிலரு ஒன்றும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று திமுக எழுதின பவுல் அடுக்கிறார் ஒன்று குறைஞ்ச நாலில் அடுக்கிறார் இந்நேரம் வரைக்கும் இந்நேரம் வரைக்கும்னா ஒன்றுமே இல்லை அந்த ரோமர் எட்டு முப்பத்தாறில் பசி நிர்வாணம் அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்தன் அன்பை விட்டு பிரிக்க முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்கள அந்த அப்போசல்களை ஆண்டவர் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பார் உத்தமர்களை பார்க்க முடியாத அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி அந்த உத்தமர் யாருன்னா முழுவதும் தேவனையே சார்ந்தவர்கள் ஆசா தேவனையே சார்ந்தான் அவனுக்கு இழைப்பார்கள் இப்போது சீரியா ராஜாகிட்ட போய்ட்டான் அவனுக்கு இழைப்பாரதல் இல்லை யுத்தம் தேவனை முழுவதும் சார்ந்த இடத்துலே அங்கே தான் நமக்கு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல தான் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுட முகத்தை பார்க்கிறார் கூட தான் வாழ்ந்தாங்க பரலோகத்தில் ஒரு கட்டடம் நமக்கு இருக்குது இந்த உலகத்தில் ஒன்றும் அப்படிங்கிற ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு இந்த நாகோர் குடும்பத்திலே இணைப்பு கொண்டு வருகிறதை வேதத்திலே நான் படிக்கிறோம் அப்போ நாகோர் குடும்பத்தில் முதலாவது இணைப்பு என்பது நாகோரு உடைய எட்டு குமாரர்களே பெத்துவேலுடைய குமாரதி ஆகிய அது ரெவேக்கால் தான் ஈசாக்கு மனவாட்டியாக கொண்டு வரப்படுகிற முதலாவது இணைப்பு அதை நான் வாசிக்க கேட்டோம் அது ஆதியாக இருபத்தி நாலு மதிக்காரம் முழுவதுமே அவளுடைய சரித்திரம் தெளிவாக இருக்கிறது ரிவைக்கால் அவள் உருவாக்கப்பட்டு இருக்கிறாள் அப்போ ஒரு மனவாட்டி எப்படி உருவாக்கப்படுகிறா என்றால் நம்ம வீட்டுக்கு யாராவது தண்ணி கேட்டால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் வாங்க சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு கொடுக்கணும் பார்த்துக்கிடணும் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா நம்மளே வரைட்டி அடிச்சுட்டு அவங்க உட்காந்துடுவாங்க அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் ஆகவே நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் தனி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம கொடுக்கறதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும் நான் நிறைய அள்ளி கொடுப்பேன் அது ஊரறிஞ்ச உண்மை கணக்கே கிடையாது ஆனால் அதனால் நம்மளை ஏமாத்துவாங்க மற்றவங்க அது ரெண்டாவது அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் இசையிலே நான் ரொம்ப விருப்பம் உள்ளவேன் நேரம் போயிடக்கூடாது இசையிலே ரொம்ப விருப்பம் உள்ளவேன் அதனால் ஆர்கஸ்ட்ரா எனக்கு நிறைய இசை கலைஞர்களெல்லாம் எனக்கு உண்டு கச்சேரிக்கு அவங்கள கூட்டு போவேன் அவங்களுக்கு பணம் கொடுப்பேன் அதெல்லாம் பெரியவங்களுக்கு அங்கீகாரம் தான் அது வந்து கொஞ்சம் அவ்வளோ சட்டத்துக்குள்ளே அல்லதில்லை தவறு அதனால் அங்கீகாரம் கொடுத்தாங்க கஞ்சாடையாது ரஞ்சாடாக விட்டுட்டாங்க இசைக்கலைஞர்கள் எனக்கு நிறைய உண்டு டிவியில் வாசிக்கக்கூடியவங்க கூட எனக்கு தபைலாக வாசி இருக்கிறாரு வயலின் வந்து வாசிக்கிறவர் பெரிய அவர் ஒரு வித்வான் அவங்களுக்கெல்லாம் என்னோட இதனால் என்ன ஒருவர் ஏமாத்தினார் அவர் ஜெர்மன் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அருமனியத்தை என்ன கொண்டு வந்து ஏமாத்தினார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இது என்ன ஏமாத்துறீங்க நான் பெண்டிகாஷ் மிஷன் முழுவதும் ஒரு அறிக்கை நான் வந்து தலைவருடைய கிளாள் ஒரு ஆள் எந்த ஃபைத்தமும் ஏற்ற மாட்டான் அப்படின்னேன் ஐயா ஆமாம் உண்மைதானே இந்த அருமோனியத்தை இங்கே தூக்கி போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொன்னேன் சாமி உடைக்கலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு நான் அவர் காசு கொடுத்தேன் அவர் ஏமாற்றினார் நான் அதிகம் காசு கொடுத்தேன் நான் சொல்லுவேன் இங்கே தூக்கி போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதோடு அவர் ஏமாற்றி முடிஞ்சுது ஒருவேளை நம்மளை ஏமாற்றுவார்கள் அதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அதனால் உங்களுடைய சுவாவத்தை நீங்கள் விட ரெபேக்கால் உனக்கு ஒட்டகத்துக்கு வார்ப்பல் என்றால் எத்தனை பேர் என்ன எத்தனை பேர் ஏமாற்றியிருக்காங்க ஒரு ஆள் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லைன்னாரு அப்போ என்கிட்ட காசு கிடையாது ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வாங்கி கொடுத்தேன் தந்துடுதான்னு சொன்னேன் அப்போ ஒரு தம்பி அவன் ஷிப்பில் வேலை செய்துட்டு இருக்காம அங்கேருந்து ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் அனுப்புகிறான் அப்போ அந்த சகோதரர்க்கு அவங்க கூட ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இன்னும் எத்தனை பேர் ஏமாத்தினாங்க ஒரு பேங்க்கில் ஒரு ஆந்திரா பேங்கில் ஒரு பெர்சன்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு த வந்தாங்க அவங்க அவர் கூட சரியாக கட்டாமல் போயிட்டார் இப்படியெல்லாம் என்னால் எனக்கு மிஞ்சினது கூட அவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால் அவன் கட்டாம போனால் கூட நான் கட்டுமை அந்த குணத்தை கொடுக்குற குணத்தை நம்ம விடக்கூடாது அதான் ரெபேக்கால் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற சுவாபத்தினால் நம்மளை ஏமாந்து போனாலும் வஞ்சிக்கப்பட்டாலும் அதை நம்ம விடக்கூடாது என்பதைத்தான் அங்கே கலாத்திய நான்காம் அதிகாரத்திலே வேதத்திலே கலாத்திர ஆறிலே தெளிவாக சொல்லப்பட்டு அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே நீங்கள் விதைங்கள் அது உங்களுக்கு அறுவடை கிடைக்கும் கலாத்திர ஆறாம் அதிகாரத்தில் நன்மை செய்யுங்கள் சோர்ந்து போகாதுங்கள் அறுவடை நமக்குரியது அந்த வசனம் கலாத்திர ஆறு நன்மை செய்வது நீ செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் தளர்ந்து போவதற்கு பிரச்சனை வரும் முன்ன சொல்லிருக்கிறேன் உனையும் கால் பண்ணார் ஒரு பசங்க பண்ணார் டிவியில் கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு வசனத்தையும் அவர் ஆதாரப்படுத்தலை முழுவதும் என்னை ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க சொல்லிட்டே இருக்கார் இந்த வசனத்தை சொன்னார் ஏமாத்தினாலும் அவங்களை ஏமாத்துவாங்கன்ற நமக்கு அவர் கடவுள் நமக்கு அறுவடை தருவார் என்று முடித்தார் எனவே நாம் நன்மை செய்தால் ஏமாத்துறவங்க போட்டும் நமக்கு சோர்ந்து முகாமிருந்தால் அறுவடை நமக்கு கடவுள் தருவார் என்ற இடத்துல தான் ரிபேக்காளுக்கு உனக்கும் ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் என்ற இடத்துல அவளுடைய குணசீலங்கள் உருவாக்கப்பட்டதை நான் படிக்கும் கொடுக்கணும் அதான் அவளுக்கு இருந்த அந்த தகுதி கேட்கும்போது முழுவதுமாக அவள் கொடுத்தாள் ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுத்தலாம் ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்க்கிறது அவ்வளோ கஷ்டம் அதை முழுவதும் அந்த ரிபேக்கால் செய்ததுனால் அவள் கேட்டாள் அவள் செய்தாள் கேட்கிறதும் காண்கிறதும் ஆகவே காதுக்கு காதணி கைக்கு கடகங்கள் என்ற இடத்துல அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திலே ரவைக்கால் இருந்தாள் என்பதை நாம் படிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவள் ஓடுகிறாள் அவர்கள் தங்குவதற்கு இடம் எல்லா வசதிகளும் அங்கு கொடுக்கிறது நம்ம ஆட்களுக்கு வந்தாங்களா அவங்களுக்கு எல்லா வசதிகளும் அவங்கள குளிக்க சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல படுக்கை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும் அவங்களை வகிக்கில் அவங்களையும் நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் என்ற இடத்துலேயே அங்கே இருக்குது இவங்களெல்லாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம இருக்கணும் ஏதோ நாம் சாதாரணமான மக்கள் செய்கிறது மூலம் இருக்கக்கூடாது நாம் மேன்மையான மக்கள் என்பது ஒரு ராஜரீக குடும்பம் நாம் எல்லாம் நம்மிடத்தில் வருகிற யாராக இருந்தாலும் அவள் அதிருந்து போகக்கூடிய அளவில் அவங்களை நாம் உபசரணை பண்ண வேண்டும் நல்லா சிலவங்களை கூட்டிக் கொண்டு ஹோட்டலில் கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தால் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரும் செய்யலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க யாரும் செய்திருக்க முடியாது நானே சொல்லுவேன் நாம் ராஜரிக குடும்பம் நம்ம பிச்சைக்காரங்க ஒன்றுமே இல்லை தரித்திரர்கள் ஏசு சொல்கிறா நீங்கள் தரித்திரர்கள் ஒன்றுமே நமக்கு கிடையாது தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் என்ற இடத்துல நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்ற இடத்திலே நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும் என்பது ரெவேகாலினுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள உண்மையாக இருக்கிறது அந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆதியாக இருபத்தி நாலு இருபத்தி நாலு வசனத்தை நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரன் பெத்வேலின் மகள் என்று சொன்னதுமன்றி அவள் இந்த நாகோருக்கு மில்காலுக்கும் பிறந்த பெத்வேலுடைய மகள் என்று சொல் சொன்ன இடத்திலே அங்கு அவங்க தொடர்ந்து அவர்கள் வருகிறார்கள் அங்கே அங்கே பெற்று வேலையும் இந்த லாபானையும் அங்கே காண்கிறார் லாபான் அங்கே இருக்கிறான் அப்பாவும் இருக்கிறான் சகோதரனும் அங்கு இரவை காலக்கு இருக்கிறார்கள் என்பது தொடர்ச்சியான ஐம்பதாம் அவசரத்திலே எழுதப்பட்டிருக்கிறார் ஐம்பதாம் அவசரம் இருபத்தி நாலாம் லாபானும் பெத்துவேலும் கத்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் அவ்வளவுதான் நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த காரியம் கத்தரால் வந்தது எனவே பெத்வேலும் லாபானும் இணைந்து தன் சகோதரியை ஈசாக்கு கொடுப்பதற்கு முழுவதும் தங்களை ஒப்பு இடத்திலே நலம் புலம் ஒன்று பேசவில்லை என்பதை ஐம்பதாம் அதிகாரத்திலே நான் படிக்கிறேன் அவளுடைய வாய்மொழியை கேட்கும் போதும் உடனடியாக புறப்பட்டு போக அவள் ஆயத்தமாக இருந்தாள் இதான் ரெபைக்கால் எப்படி ஒரு மணவாளனுக்கு ஒரு ரெபைக்கால் எப்படி ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தாள் என்ற ரத்ன சுருத்தமான குறிப்புகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு ஐம்பதாம் வசனத்திலே நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் இதுதான் ஆப்ரஹாம் என்ற அந்த முற்பிதாவுக்கு குமாரனாக பிறந்த ஈசாக்குக்கு இப்படி நாகோர் குடும்பத்தில் எப்படி ரெபேக்கால் இணைந்தாள் என்ற செய்திகளின் உண்மையாக போதனையாக இருக்கிறது சரி இந்த ரெபேக்கால் இந்த ஆப்ரஹாம் குடும்பத்திலே வந்து இணைந்த பின்பு அவள் தேவனோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவள் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாள் அங்கு மாமியார் இல்லை அங்கு மாமனார் புருஷன் இருவரும் தான் இருக்கிறார்கள் அவள் மாமியார் இல்லையே என்ற இடத்துல ஈசாக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடத்திலே அவள் இருந்தாள் என்பது ஆதியாம் இருபத்தி நாலு அறுபத்தேழு அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆறுதலின் மகள் துக்கம் நீங்கினது என்று சொன்ன இடத்துல அவள் தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டாள் அதான் அவள் ஆயத்தம் ஈசாக்கு தியானம் பண்ணுகிறார் ஆனால் ஈசாக்கை காட்டிலும் கடவுளோடு இணைந்து விட்டாள் ரெபேக்கால் அதுதான் ரெபேக்கால் நான் படிக்கிறோம் அவள் பிள்ளைகள் மோதிக்கொண்ட இடத்துல அங்கு யார் எப்படி என்ற வெளிச்சம் அவளுக்கு கொடுக்கப்படும் எனவே யாக்கோபு என்ற குணசாலியை தன்னோடு வைத்து கொண்டு அந்த ஏசாவை அவள் அங்கு ஈசாக்கு தான் ஏசாவோடு கூட இருக்கிறதை நான் படிக்கிறோம் அந்த கண்ணும் தெரியலை ஈசாக்குக்கு அந்த வெளிச்சமும் இல்லை நல்லவன் கெட்டவன் என்ற வெளிச்சம் இல்லாத இடத்துல அவர்கள் வாழ்கிறார்கள் அப்போ ரபைக்காலுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு முனியாக இருக்குது ஆதிய இருபத்தி நாலோடு கூட அதிகமும் இருபத்தி ஐந்து என்னிடத்தில் இருபத்தி ரெண்டுலேருந்து தொடர்ச்சியாக அவள் தேவனோடு விசாரிக்க போனாள் தனியாக தேவனோடு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது தேவனோடு போய் விசாரிக்கிறான் அதுவும் முக்கியம் நம்ம ஒவ்வொன்றையும் கடவுளோடு நாம் நெருக்கணும் கடவுள்கிட்ட போய் விசாரிங்க மற்றவர்கிட்ட நீங்கள் போக வேண்டாம் வயிற்றில் பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கும் போது பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கடவுள்கிட்ட போங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவள் அவங்களுக்கு தீர்த்து வைப்பான் ரெண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலியிலே தேவன் இல்லை என்று பாகால் பெருச போலிடத்தில் கேட்க ஏர்ன கெட்டுவிட்டு இறங்காமல் சாகவே சாவாய் நீங்கள் வந்து விசாரிங்க தேவகிட்ட விசாரிங்க எங்கிட்ட விசாரிங்க உங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் மற்றவிடத்தை விசாரித்தால் சாகவே சாவீர்கள் அந்த ஆகாப் மரணத்துக்கு பின்பு அகசியா என்ற குமாரன் மேல் எலியாக ஒரு தீர்ப்பை கொண்டு வருகிறான் அவங்கெல்லாம் பாகாலை கும்பிடுறவங்க தேவனை கும்பிடக்கூடியவங்கள ஆனால் இசைவேலி தேவன் இல்லை என்று பாகால் பக விசாரிக்க போனியா அவன் பாகால் தானே கடவுளுங்க ஏற கட்டளில் இறங்காமல் சாகவே சாவாய் என்று எலியாக சொல்லுகிறான் அவன் சேர்த்துட்டான் ஐம்பது ஐம்பது பேராக அனுப்பினாலும் வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிட்டு போட்டது எனவே அப்படி ஒரு வைராக்கியம் எலியாவுக்கு இருக்குது தேவனிடத்தில் விசாரிக்க போனாள் தேவனிடத்தில் விசாரிக்கப் போகாதபடி மற்றவர்கள் விசாரிக்க போனால் ஆக்கினை வரும் என்பதை இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது அதான் ரெபைக்கால் ரெபேக்காலுக்கு பின்பு நேரம் போகுது ரெபேக்காலுக்கு பின்பு அங்கு ஈசாக்கு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல ஈசா போயிட்டான் காணாநிஸ்திரியை அவன் மணந்து கொண்டு ஆதியாகவும் இருபத்தாறு கடைசி ரெண்டு கடைசி வசனத்திலே ஈசாக்கு ரேக்காலக்கும் மனநோவாக இருக்கிறார்கள் எனவே ஆதியாக இருபத்தேழு கடைசிலே அவள் ஈசாக்கு யாக்கோபுக்கு இந்த காணாதி மேல் பெண் கொண்டால் என் உடம்பில் என் எதற்கு என்று ஈசா எடுதல் சொல்லி சகோதரன் லாபான இடத்திலே ஈசாக்கை யாக்கோபை அனுப்பி வைத்து விட்டான் ஆசீர்வதித்து அனுப்பிக்கிறாங்க அங்குதான் லாபான் ஆதி யாகமும் இருபத்தொம்பது பதினாறுல அந்த லாபானுடைய ரெண்டு குமாரத்தி லேயாள் ராகேல் ரெண்டு குமாரத்திகளையும் யாக்கோபு விவாகம் அணுகிறான் என்பது அங்கே அந்த அடுத்த இடத்திலே அவர்கள் இணைகிறார்கள் எனவே நாகூருடைய முதல் இணைப்பு ரெபேக்கால் ரெண்டாவது இணைப்பு என்பது அந்த பெலுடைய குமாரன் ஆகிய லாபானோடு இந்த ரெவேகாலுடைய சகோதரர் லாபானோடு அந்த யாக்கோபு அந்த ரெண்டு மனைவிமார்களையும் தன்னுடைய இணைத்து கொண்ட இடத்துல இருபத்தொம்போது முப்பது புத்தோரா அதிகாரத்தும் புத்தோராம் அதிகாரத்திலே ஆப்ரஹாமின் தேவனும் நாகோரின் தேவனும் உடன்பிடிக்க பண்ணி கொண்டதாக நான் படைக்கிறேன் இப்படி இந்த நாகோர் குடும்பம் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபோடு குடும்பத்தோடு இணைகிறார்கள் என்பதை நான் படிக்கலாம் அப்போ இந்த லேயாள் ராகேலை பற்றி என்ன சொல்லப்படுது ரெவைக்கால பற்றி சொல்லிட்டனே அது இவங்களுக்கு என்ன என்றால் இங்கு ரூத்தின் புத்தகம் நாலாம் அதிகார பதனோனை குறித்துக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலுடைய வீட்டை கட்டுவித்த அங்கு ராகேல் லேயாள் இதைப்போல வாழ்ந்திருக்க சேவன் அவர்களுக்கு பெத்லேகப்ராத்தா என்ற புகழும் புகழ்ச்சியும் இருக்கிறது நாலு பதினொன்றை குறித்துக் கொள்ளுங்கள் அதுதான் இந்த ராகேலுக்கு உள்ள வார்த்தைகள் ரெபைக்காலை போல விளக்கம் அங்கு சொல்லலை அதை குறித்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த ஆப்ரஹாம் குடும்பத்தோடு இந்த நாகோர் குடும்பம் எப்படி இணைந்தது என்பதை இந்த உபதேச ரீதியாக நடக்கின்றது அதில் தான் இங்கே லாபானுடைய குமாரத்தி ராகேலும் லேயாலும் இணைகிறார்கள் ரெண்டு சகோதரிகளும் ஏற்றத்தாலும் இருந்தாலும் அவங்க இணைந்து யாக்கோப்புக்கு பனிரெண்டு குமார்கள் வேலைக்காரிகளை கொடுத்து பெற்றெடுக்கிறாங்க அது இணைப்பு தான் அந்த பனிரெண்டு என்ற குமார்கள் தேவரால் அங்கீகரிக்கப்பட்ட என் எனவே இந்த லாபானின் ரெண்டு குமாரத்திகளும் ரெண்டு வேலைக்காரர்களும் இணைஞ்சு தான் யாக்கோ போடு பன்னெண்டு குமார்களை பெற்றெடுக்கார்கள் என்பது அங்கீகாரம் ஆனால் அந்த ரெண்டு சிரிகளையும் குறைவாக நம்ம எடுக்கக்கூடாது ஏற்றத்தாளும் இருக்க இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் அதை நம்ம எடுத்துக்கொள்ளாதபடி இவர்கள் இணைந்தே இஸ்ரேவேலுக்கு வீட்டை கட்டுவித்த அவங்களுக்கு புகழ்ச்சியும் பேரும் இருக்குது அப்படி ஒரே வார்த்தையிலே பெத்திலகை மூத்த மூப்பர்கள் வாழ்த்தி விட்டார்கள் அதே போது நமக்கு நூற்றி நாலு பறனை குறித்து எடுங்க அந்த வசனங்கள் விளையாளுக்கும் இந்த ராகேலுக்கும் உள்ள வாழ்த்துதல்கள் மேன்மைகள் ரபே காலை போல் அவங்களும் மேன்மைப்பட்டுருக்கிறார்கள் என்பதை நான் படிக்கிறேன் இவர்கள் இந்த நாகோர் குடும்பங்கள் பெண் கொடுத்ததை ஆபிரஹாம் குடும்பத்துக்கு பெண் கொடுத்த குடும்பம் நாகோர் குடும்பம் இவங்க பூமியில் இருக்காங்க அவங்க வானத்தில் இருக்காங்க அதுதான் அடுத்த க இந்த கருத்தோடு இணைந்தது அவங்க ஆபிரஹாம் ஈசாக் யாகோபு பூமியில் இல்லை வானத்தில் இருக்கிறாங்க அவங்க பூமியில் கூடாரத்தில் இருக்கிறாங்க அவங்க வானத்தில் இருக்கிறாங்க பூமியில் இல்லை இந்த நாகோர் குடும்பம் பூமியில் இருக்குது அங்கிருந்து தான் பெண் எடுக்கிறாங்க அப்போ எப்படி என்பதை உபதேச கொலோசியர் மூன்று முதல் நான்கு வசனங்கள் மேலான காரியங்களை நாடுங்கள் பூமிக்குரிய காரியங்கள் இல்லை மேலான காரியங்கள் நாடுங்கள் பிதான் வலுபாசலுக்கு மேலான காரியங்கள் நாடுங்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கிறது அப்போ நாகோர் குடும்பம் கிறிஸ்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாங்க ஆபிரஹாம் குடும்பத்துக்குள்ளே ஆபிரகாம் கடவுளோடு வெளிப்படையாக இருந்தாலும் கடவுளுக்குள் அந்த குடும்பம் மறைஞ்சிருக்கு ரெபேக்கால் மறைஞ்சிருக்கிறான் ராகியல் மறைஞ்சிருக்கிறான் லேயால் மறைஞ்சிருக்கிறாங்க வேலைக்கார்கள் மறைஞ்சிருக்கிறாங்க அது மறைஞ்சிருக்கு என்ற இடத்துலே கொலோசியர் மூன்று முதல் நாலு வசனத்து சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் மூன்று கடைசி ரெண்டு வசனத்தில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்திராகி கிறிஸ்துவை பார்த்து கொண்டு வைக்கிறோம் அவர் தம்முடைய வல்லமுள்ள செயல்படியே நம்ம அற்பமான சரத்தை மையமைக்கு ஒப்பான சரமாக மாற்றுவார் என்பது ஆப்ரகாம் குடும்பமும் நாகார் குடும்பமும் இணைத்த உண்மையின் உபதேசங்களாக இருக்கிறது ஐந்தாவது குறிப்பு முடிஞ்சு புரிந்து கொள்வோம் கடைசி குறிப்பு இந்த தேராகு இதற்கு பின்பு இவங்க ரெண்டு பேரும் பெண் கொண்ட பின்பு இதற்கு பின்பு தன் குமாரனாய் ஆபரகாம் தன் மருமகள் சாராய் தன் பேரன் லோத்தையும் அழைத்து அவங்க காணாந்தேசத்துக்கு புறப்பட்டார்கள் ஆனால் போகவில்லை ஊர் என்கிற இடத்திலே தேராகு மறித்தான் அதுக்கு பின்பு ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார் என்பது இருக்கு எனவே தேராகு என்ற ஒரு மனிதன் அவனுடைய பிளட்டு தான் இவ்வளவும் இவ்வளவு முழு சரித்திரமும் இவ்வளவு உபதேசம் அவளுடைய இரத்தம் எனவே தேராகு என்ற ஒரு மனிதனுடைய அந்த பிளட்டுக்குள்ளே இவர்கள் முழுமைப்படுத்தப்படுற இடத்திலே இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டு இரத்தத்தினாலே இவர்கள் ஒன்றாக்கப்படுகிறார்கள் ஆபிரகம் ஈசாக்கு யாக்கோபு நாகூருடைய குடும்பம் இணைந்து அவள் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படக்கூடிய உபதேசம் பிளட்டு நாகூருடைய பிளட்டு அதை குரோசியர் 21 இருபத்தொன்னிலே முன்னே நாம் மனதிலே சத்துருக்களாகவும் துர்க்கிரியையிலே நாம் காணப்பட்டோம் இப்போது நாம் பரிசுத்தர் குற்றமில்லாதவர்கள் கண்டிக்கப்படாத இடத்திலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார் என்று குலோசர் ஒன்று இருபத்தொன்னிலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரத்தம் தான் நம்ம ஒப்புரவாக்கப்படுகிறது என்பதை ரோமன் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் நாம் சத்துருக்களாக இருந்த அதாவது குமாரனுடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்ற வார்த்தையிலேயே பவுல் குறிப்பிட்டார் இந்த ஒப்புரவாக்கப்படுகிறது ஒன்றாக்கப்படுகிறது ரெண்டும் வேறு அப்போ தேராக் என்ற ஒரு மனிதனுடைய இரத்தம் இவ்வளவையும் ஒப்புரவாக்கி ஒன்றாக்குகிறது அதான் அதையாக படிக்கிறோம் தேராக என்ற மனிதன் மூன்று குமாரர்கள் ஒன்று தடுமாட்டம் ஆப்ரகாம் அங்கு நாகோர் அதுக்கு பின்பு இவனை அழைச்சி காணானுக்கு போன இடத்துல அவர் மறிச்சிட்டாலும் அங்கே தான் அழைக்கிறார் அந்த வெளிச்சத்துக்குள்ளதும் அழைக்கிறார் அந்த ஒரே பிளட்டுக்குள்ளே அனைத்தையும் கத்துற ஒப்புற வாக்குகிறான் ஆதி யாகமம் நாற்பத்தொம்போதில் யாகோபு தன் கடைசி நாட்களில் அனைவரையும் ஒப்புற அந்த குடும்பத்தில் உடசல் இருக்குது உடசல் இருக்குது யாக்கோபு தன் தம்பியை தன்வசப்படுத்தி அவங்களை அனுப்பிடணும் அப்படிங்கிற ஆதி ஆவ நாற்பத்தி நாலிலே அந்த கடின இருதயத்தை யூதா உடைத்து ஒப்புரவாக்கி சகோதரர் புகழ்ச்சிக்குள் கொண்டு வரப்பட்டான் இந்த இடத்தில்தான் ஆதி ஆவ நாற்பத்தொம்போதிலே தெய்வோட வார்த்தை யாக்கோபு மூலமாக அனைவரையும் ஒப்புரவாக்கப்பட்ட இடத்திலே இருக்கு எழுத சொல்லப்படுகிறது விபாகம் பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் மோசே தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பனிரெண்டு என்ற எண்ணிக்கையை ஒப்புரவாக்கி ஒன்றாக்கக்கூடிய இடத்திலே அவங்களை பிளஸ் பண்ணினதை ஆசிர்வதித்ததை ஆதியாக முப்பத்தி மூன்று அதிகாரம் முழுவதும் நான் படிக்கலாம் ஆதியாகவும் நாற்பத்தொம்பதாம் அதிகாரம் யாக்கோபு ஆதியாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மோசே தாய்மார்கள் ஆதியாகவும் இருபத்தி அதிகாரம் கடைசி நான்கு வசனத்தில் முப்பதாம் அதிகாரம் முழுவதும் தாய்மார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி சொன்ன வார்த்தத்தின் வார்த்தை அவங்களுடைய வாத்தத்துவத்தின் ஆசிர்வாதமாக இருக்கிறது எனவே இது ஒப்புரவாக்கப்படுகிறது ஒன்றாக்கப்படும் நேர சுருக்கத்தில் இன்றைக்கி முடிக்கணுங்கிறது தான் இதை தடுமாட்டம் எனக்கு மற்றபடி ஒன்றும் தெளிவாக நான் பேசலாம் அதில் ஒன்று பிரச்சனை எனக்கு ஒன்றும் இந்த ஒப்புரவாக்கப்படுகிறது ஒன்றாக்கப்படணும் அதான் முக்கியம் சுருக்கமாக இந்த எபேசி ரெண்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் அவசரத்திலே அவர் இரத்தத்தினாலே நாம் சேவமாக்கப்பட்டுக்கிறோம் இந்த ரத்தம் தான் நம்மை ஒப்புரவாக்கப்படுகிறது எபேசியர் ரெண்டு பதிமூன்றுலே அவர் ரத்தத்தினாலே தூரமாக இருந்த நம்மை சைவமாக நம்ம கொண்டு வந்திருக்கிறார் இப்போ பிதாவின் சமயத்தில் நம்ம நிற்கிறோம் இப்போ பதினாலு அவசரத்தில் நடுச்சு வர உடைக்கிறார் பதினைஞ்சாம் அவசரத்தில் ஒரே மனிதனாக சிருஷ்டித்து ஒப்புரவாக்குகிறார் பதினாறில் ஒரே சரீரமாக்கி ஒப்புரவாக்குகிறார் பின்பு அங்கு தூரமாக இருந்த உங்களுக்கும் சமயமாக இருந்த நமக்கும் சமதானத்தை சுசேஷமாக அறிவித்து இப்படி ஒப்புரவாக்கி அடுத்த வசனத்தில் தூரமாக இருந்த நமக்கும் சவீமாக இருந்த அவர்களுக்கும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இதுதான் இந்த ரத்தத்தினாலே உபதேசங்கள் அதை பல தடவை பேசியிருக்கிறோம் அதை நீங்கள் குறித்து கொண்டால் போதும் தாழ்மார்கள் தாய்மார்கள் ஒரு இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இது ஒப்புரவாக்கப்படுவது என்பது யாரோடு நமக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு நரகம் இல்லை எங்களுக்கு ஆக்கினை இல்லை அதாங்க ஒப்புரவாக்கப்படுகிறது நீ இந்த ஒப்புரவாக்கப்படத்தில் இல்லை என்றால் ஆக்கினை உன் தலையில் மேல் இருக்கிறது அதைத்தான் மத்திய ஐந்து மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இருபத்தொன்னுலேருந்து சொல்கிறார் பொருவத்தாருக்கு உன் சகோதரன் மேல் உனக்கு ஏதாவது இருக்கா உன்மேலு குறை உண்டு சொல்கிறானா இல்லை நீ போய் அவனோட புறவாக்கப்படும் காணிக்கையை பலிபடுத்த வச்சுக்க நியாயாதிபதி உன்னை சேவகர் நடத்திலும் சேவக சிறைச்சாலையிலும் வழியிலே நல்மணம் பொருந்து அப்படின்னு சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்தில் மத்திய அஞ்சல் எழுதப்பட்டிருக்கு அதை பார்த்துடுங்க இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு முடியாதானா கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு முடியவா உப்புரவாக்கப்படக்கூடியதா ரைட் எனவே அதை குறித்து கொள்ளுங்கள் இல்லைன்னா ஆக்கினை எனவே நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்ட இடத்துல இல்லைன்னா போச்சு கதை அனைவரோடும் கூட இரத்தம் தான் நம்ம ஒப்புரவாக்கும் நடுசுவர் தற்கணும் ஒரே மனுஷனாக சிரிச்சி தொப்புரவாக்குகிறார் சரவமாக சிரிச்சி தொப்புரவாக்குகிறார் அப்புறம் நம்மளை சமாதானத்தை கொண்டு வர்றார் ஆவியினாலே உண்டாக்கப்படும் பரிசுத்தாவி பெற்ற நம்மை இப்படி ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோமா அதுதான் முக்கியம் ஒன்று குந்த பன்னெண்டில் பன்னெண்டாம் அவசரத்திலிருந்து நம்ம அவருடைய சரீரமாகிய சபையில் அவையங்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு அவையும் எப்படி இருக்குது அதான் ஒப்புரவாக்கப்படுகிறது இனி அவர்கள் இயங்க வேண்டும் ஒருமை அவங்க ஒன்றா இருந்து ஏங்கி அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இப்போ ஒப்புரவாக்கியாச்சு சரீரங்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கு இணைச்சிட்டார் அவயங்கள் ஒன்று இருக்குது தர்க்கி தர்க்கம் இல்லை ஏன் இப்படி கைக்கு காலுக்கும் தர்க்கம் இல்லை கனவீனம் குறைந்த விலகினத்துக்கு அதிக கனம் கொடுக்கப்பட்டுகள் சொல்கிறார் ஒன்று கொஞ்சம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து முடிய நீங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாகவும் தனித்தனி சரீரமாகியும் தனித்தனி அவயங்களாக இருக்கிறோம் என்று முடிச்சிட்டார் இப்படி நம்ம இணைஞ்சு இருக்கணும் ஒப்புறவாக்கப்பட்டு அவட ரத்தம் அனைவரும் ஒப்புறவாக்கப்பட்டு வேண்டும் ஒரு ஆளோட நமக்கு எந்த வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது நமக்கு என்ன வேற்றுமை நமக்கு என்ன வித்தியாசம் நமக்கு என்ன ஏற்றத்தாழ்வு ஒன்றுமே இல்லை அதுதாங்க நியாய திருப்பு இல்லை அப்படிங்கிறத அடிச்சு விடணும் ஒருவரோட நெருக்கம் வேண்டாம் ரொம்ப தூரம் போக வேண்டாம் அப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சு விடுங்க உங்களுக்கு நரகம் இல்லை ஆக்கினே இல்லை சவால் விடலாம் என்னை தாழ்ந்த பாதாள்த்து தப்பி தீர் என்றால் ஆக்கினே இருக்கு உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன் அதை நான் உறுதிப்படுத்துகின்ற வாழ்க்கையை நல்ல மூடனே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நியாய திருப்பு என்னங்க இல்லைங்க அவனுக்கு நியாய திருப்பு அப்படிங்கிறதான் என் வாழ்க்கையை நிறுத்தியிருக்கிறேன் இல்லையா அந்த கடவுள் எனக்கு எதுக்கு மூடனேன்னு சொன்னால் அவனுக்கு நியாய திருப்பு அதில் என் வாழ்க்கையை நிறுத்தியிருக்கேன் அதான் அப்படியா அப்படி இல்லை அந்த கடவுள் நமக்கு எதுக்கு அதிலே நான் உறுதிப்பட வேண்டும் அதான் வார்த்தை மூடனே நான் நியாயத்திருப்பு அப்படிங்கிறது இல்லை நான் நியாயத்திருப்புக்கு தப்பித்துக்கொண்டே நின்று நான் உறுதிப்பட்டு நம்ம நிலைநிறுத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி தைரியம் வரும் என்னை தாழ்ந்த பாதாளத்தில் தப்பித்தீரண்ட தைரியம் ஒரே மனிதன் தாவிதுக்கு தான் இருக்குது அதனால் எனக்கு நியாய திருப்பு இல்லை என்ற உறுதிக்குள் நாம் நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டும் உதாரணமாக தான் சொன்னேன் அந்த கடவுள் வேண்டாம்னு உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் சொன்னேன் நம்மளோட வாழ்க்கையை நாம் நியாய இல்லை என்று நாம் உறுதிப்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் ஆனால் பரவாயில்ல அவ கட் பண்ணிக்கிடலாம் உறுதிப்படுத்தி வேண்டும் அதனால் ஒப்புரவாக்கப்படுகிறது ஒப்புரவாக்க யாவரோடும் குடும்ப யாவரோடும் எனக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை எனக்கு வேற்றுகள் வித்தியாசம் இல்லை எல்லோரும் ஒன்று தான் எனக்கு விரோதம் பகை கசப்பு பொறாமல் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதில் ஜட்ஜ்மெண்ட் இல்லை அதுக்கப்புறம் நம்ம கத்தோடு வரைக்கும் போகிறது கைவிடப்படுறது இருக்கட்டும் போகிறது நமக்கு முக்கியம் இல்லைங்கிறது இங்கே நம்ம உறுதிப்படணும் இல்லை எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை அதை நாம் அதுதான் அவட ரத்தினாலே நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் பர்சுத்தாயி பற்றி அன்னிய பாஷை பேசினாலும் அது அந்நிய பாஷை தானா அப்படிங்கிறது எபேசியர் ரெண்டு பன்னெண்டிலே முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ அவட ரத்தினாலே கொண்டு வந்திருக்கிறான் இப்போ உங்களை ரத்தத்தினால் தான் உப்புரவாக்குறான் பதினாலில் சுவரை உடைச்சாச்சு பதினஞ்சில் உப்புரவாக்கப்படுது பதினாறில் உப்புரவாக்குறார் பதினேழில் சமதானத்தை உண்டு பண்ணி பதினேழிலே ஒரே ஆவியினாலே அங்கு பதினேழு பதினெட்டிலே பிதாவிடத்தில் சேரும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் அபிஷேக பெற்ற நம்மளுக்குள்ள எனக்கு நியாய இல்லை என்ற இடத்திலே கசப்பு கோபம் ஒன்றும் இடத்தில் அந்த அபிஷேகத்தை துக்கப்படுத்தாத இடத்திலே மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரையை உடைக்கப்படாத இடத்திலே தாய்மார்கள் இருக்க வேண்டும் என்பது நான் ஒப்புரவாக்கப்பட்டுக்கிறேன் நியாய எனக்கு இல்லை இல்லை இல்லை என்ற இடத்திலே நம்மை நிறுத்தி வேண்டும் இதற்கு பின்புதான் நாம் ஒன்றாக்கப்பட முடியும் அதுதான் பத்தொன்பதாம் வசனத்தில் இனி நீங்கள் அந்நியர் பிரதேசம் அல்ல நீங்கள் தேவனுடைய நகரத்தார் அவருடைய வீட்டார் அவருடைய மாளிகை அவருடைய ஆலயம் அவருடைய வாசசலம் என்ற ஐந்து வார்த்தைகளே நம்மை ஒன்றாக்குகிறார் பவுல் இங்கே உப்புரவாக்கப்படுகிறது பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் முடியாது ஒப்புரவாக்கப்படுகிறது பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் உடைய ஒன்றாக்கப்படுகிறோம் என்ற உபதேசத்துக்களை பவுல் கொன்றார் எனவே நாம் உப்புரவாக்கப்பட்ட இடத்திலே பதிமூன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் உப்புரவாக்கப்பட்டிருக்கிறோமா அது மெயின் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதுதான் நமக்கு அஸ்திபாரம் அதற்கு பின்பு இனி நீங்கள் அந்நியர் பிரதேசம் அல்ல நீங்கள் ஒரே நகரத்தாரும் தேவோட வீட்டாருமாக இருந்து அப்போது சில தீர்க்கதி என்னுடைய அஸ்திபாரங்கள் மேல் கட்டப்பட்ட இடத்தில் இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து மூலைகளாக இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது எனவே நாம் இணைக்கப்படுவதில்லை இசைவாக இணைக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் அது குணசீலங்கள் தான் பூர்ண சர்க்குணம் தான் தேவனுடையவர்கள் தேவனுடையோடு இசைவார்கள் இணைவார்கள் ஒருவேளை வித்தியாசங்கள் ஏற்றங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்கள நம்ம இணைச்சிடலாம் நாம் ஏன் ஒருவரோடு இணைய முடியலைன்னா அவன் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கான் அதான் இணையலை அவன் ஜட்ஜ்மெண்ட்டு இல்லைன்னா நம்ம இணையணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒருவன் தேயுடைய குமாரன்னா அவன்கிட்ட இணையாண்டான் அவனுக்கு நியாய் இறக்க இருக்குன்னா நம்ம இணையலாம் அதைத்தான் கற்றுக்கொள்ளக்கூடிய கூடாதா அப்படிங்கிறது எனவே நாம் இசைவா இணைக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது சாதாரணமாக இல்லைங்க அதை ஆணித்தரமாக இயேசு சொல்லிவிட்டான் நெறிஞ்சி முள்ளிலிருந்து அத்திப்பழம் திராட்சப்பழம் இல்லை என்பது ஆணித்தரமான கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்பது ஆணித்தரம் அதில் நெறிஞ்சும் உள்ள இல்லை அதில் அத்தி இல்லை என்பது கிறிஸ்தவத்தின் உறுதி அப்போ அத்தி என்பது மதுரம் என்பது மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள மதுரம் மகிழ்ச்சி என்பது நற்குணம் பூர்ண சர்க்குணம் இதுதான் நம்மை இணைந்து இசைக்கக்கூடிய இடத்திலே ஒன்றாக்கக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது ஒரு நெருஞ்சி முல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குத்தான் கொண்டு போக வேண்டும் நாம் ஒரு அத்தி ஒரு திராட்சை என்ற இடத்திலே நாம் ஒப்புரவாக்கப்பட்ட ஒன்றாக்கப்பட்ட இடத்திலே இருப்போம் என்பது ஆணித்தரமான கிறிஸ்தவம் எனவே அவருடைய நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது விசுவாசிகள் அவளுடைய சர்க்குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ஊழியர்கள் என் பரமப்பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல அது ஊழியர்கள் நீங்கள் அவருடைய நற்குணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய நற்குணம் பேசுகிற ஐந்து ஒன்பதிலே ஆவியனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும் நற்குணம் என்பது கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் சர்க்குணம் என்பது பிதாவின் தன்மைகள் என் பரமபிதா பூரண சர்க்குணர் இயேசுடைய குணசீலங்கள் என்ற இடத்திலே தான் நாம் இசைவாய் இணைக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறோம் ஒரு ரெவேக்காள் எப்படி ஈசாக்குக்கு அங்கு மனவாட்டியாக உருவாக்கப்பட்டால் என்ற முன்னுரையின் செய்திகளை இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு ஐந்தாவது குறிப்பு என்பது என் தகப்பன் என் தாயும் ஒன்று என்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என் தகப்பனுக்கு இசுமையில் பிறந்தாலும் என் தாய்க்கு பிறக்கவில்லை என்றால் அவனை தள்ளு என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் என்ற இடத்துல சுதந்திரம் உரிமை அனைத்தும் நமக்கு உரியதாக இருக்கிறது வாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் இருக்க வேண்டும் என்ற இடத்திலே இந்த நாளிலே உறுதிப்படுவோம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் பூமியில் இல்ல மேலே இருக்கிறார்கள் இந்த நாகோரின் குடும்பம் என்பது இந்த பூமியிலே இருந்தாலும் அவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கோடு இணைக்கப்படக்கூடிய இடத்திலே அந்த ரெபேக்கால் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அவள் தேவனோடு விசாரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாள் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அந்த யாக்கோபுக்கு பெண் கொண்ட இடத்திலே அந்த ராகையிலும் ரெபேக்காளும் வேலைக்காரை இணைந்து இஸ்ரோவேலுக்கு எப்படி பிள்ளைகளை பனிரெண்டு என்ற பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்ற இணைப்பிலே அவளை கற்றுக்கொண்டோம் இந்த தேராக என்ற ஒரு இரத்தம் ஒப்புரவாக்கப்பட்ட இடத்திலும் ஒன்றாக்கப்பட்ட இடத்திலும் இருந்ததை வேசு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தில் பதினெட்டாம் அவசரம் முடிய பத்தொன்பதாம் அவசரத்தில் இருபத்தி ரெண்டாம் அவசரம் முடிய இந்த நாளிலே நாம் நேரம் சுருக்கமான இடத்துல வேகமாக கற்றுக்கொண்டுக்கு நாம் முடித்திருக்கிறோம் இந்த நல்ல நாளிலே இந்த கேட்ட இவைகளுக்கு நம்ம முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்தி ஒப்புக் தாய்மார்கள் சகோதரிமால் சிறீகள் இந்த ஆறு குறிப்புகளுக்கும் இந்த நாளிலே நம்ம ஒப்பு